வணக்கம் நாள் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. சமீபத்தில் ஐனா சுற்றுச்சூழல் கூட்டத்தில் இந்தியா மற்றும் டபிள்யூ சி தொடங்கப்பட்ட பிரச்சாரத்தின் பெயர் NOT ALL ANIMALS மைக்ரேட் பை சாய்ஸ் இரண்டு விஜயா வாடாவுடன் இந்தோனேசிய நாடு சகோதரி நகர ஒப்பந்தம் செய்து கொண்டது மூன்று மே இருபதாம் தேதி சர்வதேச இசை அலகுகளின் திருந்திய மாற்றம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் 1. கேரளாவின் மேற்கு காட்டில் எந்த புதிய இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன 2. எந்த ஐஐடி நிறுவனம் அணியக்கூடிய சூப்பர் மின்தேக்கியை உருவாக்கியுள்ளது மூன்று எட்டாவது இந்திய மியான்மர் ஒருங்கிணைந்த ரோந்து படையில் எந்த இந்திய கடற்ப டை கப்பல் பங்கேற்க இருக்கிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்